பாடம் எழுபத்தி பொறுமையாக இருப்பது அவசரப்படாமல் இருப்பதுடன் இருப்பது அவர்கள் செலவழிப்பார்கள் மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள் மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் இத்தகைய உயர்ந்த பண்பினரை அல்லாஹ் நேசிக்கிறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் நபியை மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக ஏவுவீராக இன்னும் அறிவியினர்களை விட்டு விலகியிருப்பீராக ஏழாவது அத்தியாயம் நூற்றி தொன்னூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் உருகின்ற நபியை நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது மிகச்சிறந்த நன்மையைக் கொண்டு நீர் தீமையை தடுப்பிறாக அப்போது உடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவதை காண்பீர பொறுமை கொள்வோரை தவிர வேறெவருக்கும் இந்த குணம் வாய்ப்பு பெறுவதில்லை பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறெவருக்கும் இந்த உயர் தகுதி கெட்டுவதில்லை நாற்பத்தி அத்தியாயம் முப்பத்தி மற்றும் முப்பத்தி வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்து விடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமாக உறுதிமிக்க வீரச் செயலை சேர்ந்ததாகும் நாற்பத்தி அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது